जननी सर्वमंगला नित्यं ீகோ மானமனந்தே கஜரானூயம் விபுர்வேதப்பாரை சேவசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீ வராங்கமுதிரா கரெவீம் கமலம் பாதிம் திரிநேற்றம் ஜேவேரீம் தாங்கேவே சர்வசாதிக்கேத்யக்கேரினி நமோஸ் சிஸிவிஷிபூத்துமே நாராயணி நமோஸ் சரதீனா ிவி நமோஸ்ீூத்து மாதேஸ் நமஸ்தை நமஸை நமோ நமதட்சிணாந்திரைபாயன முனீந்திரம் யதீந்திரம் स्वयं மேஷிக்கம் சாப்பி நித்தியை தவிரூத்தம் சதாவேந்திரமூத்தனே மாத பித்தமே ேவச்சமே விதையிரவிடம் மேவெவ யகர்த்திருஷி மஹ நமோருோபவரனாஹமஸ் பூர்ணமதம் பூர்ணாத் யர்ணமேவிஷா ஈஷாசியம் ஜத்தியம் ஜத் தினஞ கவி கவன்னேவே கர்மா ஜிஜீவிஷேத் சார் யினேதோஸ்தீ நமலிப்பியரே உபனிஷத் வாழ்க்கையினுடைய முதலில் தெளிவாக உபதேசித்துவிட்டது வாழ்க்கையின் குறிக்கோள் மோக்ஷம் முக்தி பெறுவதுதான் மோட்சம் அல்லது முக்தியை அடைவதுதான் இதுக்குத்தான் பரம புருஷார்த்தம்னு பேரு முதல் நாள் வகுப்பிலேயே சொன்னேன் மற்ற புருஷார்த்தம் எல்லாம் ஆத்திய புருஷார்த்தம் இல்லை ஆபேட்சிக்க புருஷார்த்தம் அந்த சொல்லு சொல்லலை ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் பணம் சம்பாதிக்கிறதோ குடும்பம் நடத்துறதோ இவன்னு சொல்லப்போனால் நிறைய புண்ணிய காரியங்களை பண்றது கூட நமக்கு பரம புருஷார்த்தம் கிடையாது நமக்கு பரம சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு சத்தியமான கிடைக்கும் கூட ஒரு வார்த்தைக்காக உபச்சாரமாக தான் சொல்றோம் மனசுல நிறைவு ஏற்படணுமான நிறைவை பற்றிய அறிவை பெறாமல் நிறைவு கிடைக்காது உள்ளத்தில் உண்மையான ஆழமான நிலையான நிறைவு உணர்வு இருக்க வேண்டுமானால் நிறைவான பொருளை பற்றிய உணர்வை உணராமல் உணர முடியாது நிறைவான பொருளை பற்றின ஞானம் வந்தாதான் மனசில் நிறைவு ஏற்படும் எது குறை எது நிறை என்கின்ற ஆராய்ச்சியை செய்தால்தான் குறையை குறை என்று புரிந்து கொண்டு நிறையை நிறை என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் சொல்ல போனால் குறை என்று ஒன்றும் இல்லவே இல்லை குறை என்பது ஒரு கற்பனை மாயத் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் ஆக இந்த ஞானத்தினால என்ன பண்றதுன்னா ால உன்னை காப்பாத்திக்கணும்ப்பாத்திக்கிறதுக்கு ஞானந்தான் உதவும் ஞானத்தை தவிர வேற எதுவும் வாஸ்தவமா உதவாது அத்வைத ஞானம் ஒன்றே நம்மை பாதுகாக்கும் சொல்ல போனா பாதுகாப்பு என்பதை நமக்கு உணர்த்தும் அத்வைத ஞானம் ஒன்றே பாதுகாப்பை கொடுக்கும் என்றால் என்ன அர்த்தம் பாதுகாப்பு தேவையில்லை என்கின்ற அறிவை தெளிவாக கொடுத்துவிடும் எதனிடமிருந்து எதை பாதுகாத்துக் கொள்வது யார் பாதுகாக்கப்பட வேண்டியவர் பாதுகாப்பதற்கோ பாதுகாக்கப்படுவதற்கோ ஒருத்தரும் வேண்டியது ஆஹ் இந்த ஜானம் வந்துடுகிறது அதனுடைய பிரயோஜனத்தை சொல்றது நமக்கு மனசுல வந்து இந்த பாதுகாப்பை தேடுதல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால பிசிக்கலா இருக்கிறது தப்பு இல்லை ஆனா மனசு ரீதியாக இருக்கிறது தான் பிரச்சனை நம்ம சூலமா ஒருத்தர் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட முடியாது எங்க போனாலும் மலைக்கு போனாலும் அங்கே ஒரு குகை தேடுவோம் ஒரு மரப்பொந்தை தேடுவோம் ஏன்னா இந்த ஷரீரத்துக்கு பாதுகாப்பு தேவை ஆனால் எனக்கு பாதுகாப்பு தேவை ஷரீரத்துக்குத்தான் பாதுகாப்பு தேவையே தவிர மனசுக்கு பாதுகாப்பு தேவை புரியுறது இல்ல இந்த உடம்புக்கு பாதுகாப்பு வேணும் ஆகையினால இந்த உடம்புக்கு எவ்வளவு பாதுகாப்பு தர முடியுமோ அவ்வளவு தூரம் தரும் அதுவும் லிமிட்டட் தான் அளவுக்கு மீறி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு சபாவம் இருக்கு அதுக்கேற்றபடி அந்த சரீரம் வந்து மாறும் அப்ப நம்ம அதை வந்து மாறக்கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியாது அல்லது இந்த உடம்புக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர்கள் மாறிவிடுவார்கள் ஆகையினால அதையும் நாம் ஒத்துக்கத்தான் வாழும் ஆக இதை பாதுகாக்கிறதுங்கிறது நம்ம சரீரத்தை வந்து பாதுகாக்கிறது தப்பு இல்லை ஆனா சரீரத்தை பாதுகாக்க முடியாம போயிடுதுன்னா கவலைப்படக்கூடாது சரி இது பகவான் இந்த சரீரத்து இந்த பிரபஞ்ச நியத்தில இந்த சரீரத்துக்கு பாதுகாப்பு இவ்வளவுதான் இதுக்கு மேலே பாதுகாப்பு இது கிடையாது ஆனால் உண்மையிலேயே எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை இந்த சரீரத்தை குறிச்சு பாதுகாப்பு உணர்ச்சியை நமக்கு வேண்டியது அந்த மனசில் வந்து அந்த என்ன பிசிக்கல் செக்யூரிட்டி இமோஷனல் செக்யூரிட்டிங்கிறாங்க ஃபிசிக்கல் செக்யூரிட்டியை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பட் இமோஷனல் செக்யூரிட்டி நமக்கு தேவையில்லை இமோஷனல் செக்யூரிட்டியை கொடுக்கறது எதுன்னா அத்வைத்த ஞானம் கொடுத்துடாது அத்யம் என்ன சொல்றது எங்க இருக்கு இமோஷன் கேக்குறது எங்க இருக்கு பிசிக்கல் பிசிக்கல் இமோஷன் வந்து வேற சாரீரகம் மானசிக்கம் இந்த ஷாரீரகம் மானசீகம் வந்து துவைத்தமா அத்வைதமான சரியான துவைத்தம் ஆகையினால அது உபாதி உபாதிக்கு சம்ரக்னம் ஓடத்தால் கொடுக்க முடியும் நமக்கு வந்து யாராவது நம்ம கிட்ட அன்பு செலுத்தினா நமக்கு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு மனசுல திடீர்னு அவங்க அன்பு மாறி போச்சுன்னு வச்சுங்களேன் ஏதோ பாதுகாப்பு நம்மள விட்டு போயிடுவாங்களோ நம்ம நமக்கு வந்து அவங்க அவங்க நம்ம கிட்ட அன்பு செலுத்தினாலும் நாம அவங்கள்ட்ட அன்பு செலுத்துறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கலன்னு வச்சுங்களேன் நம்ம நம்மிடத்தில் அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள் நாம் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துறதுக்கு நேரம் கிடைக்கல இல்ல நமக்கு அன்பு செலுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கல எப்படி இருந்தாலும் அப்ப என்ன ஆகும் அன்னைக்கெல்லாம் அப்படி விழுந்து விழுந்து பண்ண இன்னைக்கு வரவே மாட்டேங்கிற எனக்கு வர வர ஒரு மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அதுதான் அந்த அந்த மனசுல வந்து ஒரு பயம் வந்துடுது அன்புக்காக இயங்கிறது அப்புறம் வேற எங்கேயாவது அந்த அன்பு கிடைக்காதான்னு தேடும் இதெல்லாம் பாதுகாப்பின்மை உணர்வுல இருந்து தான் வருகிறது யார் என்கிட்ட அன்பு செலுத்தினாலும் சரி செலுத்தாட்டாலும் சரி அத்வைதான அன்பு செலுத்துபவன் யார் அன்பு செலுத்துவதற்கு பொருள் எது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்றதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் வந்து பரமாத்மா நான் வந்து அன்பு செலுத்துறேன் இறைவன் என்னால் அன்பு செலுத்தப்படுபவராக இருக்கிறார் ஆகையினால் எனக்கு என்னன்னா அன்பை பெருக்கி எனது ஆறு காக்க வந்த பராபரமே நல்லா இருக்கு கேட்கறதுக்கெல்லாம் ஆனந்தமாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு அது பண்ணத்தான் வேணும் ஆனா இங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கு மேல ஒரு படி நீ இறைவனிடத்துல அன்பு செலுத்துறதுக்கு இறைவன் இருக்கிறாரா வெறுப்பு செலுத்துவதற்கு ஏதாவது பொருள் இருக்கா வெறுப்பதற்குரிய பொருள் எங்கே இருக்கிறது வெறுப்பதற்குரிய பொருள் உண்மையாக இருக்கிறதா அன்பு செலுத்துவதற்குரிய பொருள் உண்மையாக இருக்கிறாரா இறைவன் நமக்கு வேறாக அன்பு செலுத்துவதற்குரியவராக இருக்கிறாரா அது உண்மையா அப்படின்னா கேட்கிற போது என்ன ஆகும்னா இது வந்து சாஸ்திரத்தும் சரி யுக்திக்கும் சரி புரியறது ஆனா இந்த அன்பு செலுத்தினவர்களுக்கு தான் இது புரியும் அன்புக்கு நாம அடிமையாயிடக்கூட அன்புக்காக இயங்கக்கூடாது வந்து நாம வந்து என்ன சொல்றது அன்பா இருந்தால் ரொம்ப ஆனந்தமா இருக்கு அன்பு இல்லாம இருந்தா துக்கமாவும் இருக்கும் ஆகையினால இது வேணும்னு நினைக்கிறோமோ இன்னொன்னு வேண்டாம் நினைக்கிறோம் அன்ப வேணும்னு நினைக்கிற போது அன்புக்கு மாறானது என்னது வெறுப்பு வெறுப்பை வெறுக்கிறோம் அன்பை விரும்புகிறோம் வெறுப்பை வெறுக்கிறோம் அன்பை விரும்புவதும் வெறுப்பை வெறுப்பை வெறுப்பதும் நியாயமா அப்படின்னா வேதாந்த திருஷ்டில பார்த்தா மகாநியாயம் அன்புக்காக இயங்காதே யாரையும் வெறுக்காத யாருடைய அன்புக்காகவும் நீ இயங்காதே எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்திட்டு கடைசியில் நான் இவ்வளவு எல்லாம் அன்பு செலுத்தினேன் கொஞ்சம் கூட நன்றி இல்லை இல்லையா அப்படின்னு சொல்றாங்களே நான் இவ்வளவெல்லாம் அன்பு செலுத்தினேன் எப்படி எல்லாம் பண்ணேன் தெரியுமா சுவாமி எல்லாம் சொல்றாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அன்ப சரித்திரம் வந்து அன்ப திரும்ப எதிர்பார்க்க ரொம்ப எதிர்பார்க்கல மினிமமாக திறவிட காட்ட முடியாத இப்படி முறைச்சுட்டே போறானே அப்படிங்கிற போது என்ன அர்த்தம் நம்மளால அத தாங்கிக்க முடியல இந்த மனசு பலமுள்ள மனசா பலம் இல்லாத மனசா பலவீனமான மனசா சுவாமிஜி நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப எல்லாம் ஒண்ணு மிச்சம் மீதம் இல்லாம ஒட்டின் இருக்கிறது கூட நீக்கம் அத்வைதான் அதுக்காக இருக்க அப்போனா அன்பு செலுத்துபவர்கள் எல்லாம் மடையர்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நமக்கு இந்த ஜானம் மோட்சத்தை கொடுக்கும் அவர்களுக்கும் இந்த ஜானந்தான் மோக் கொடுக்கும் அதில் வந்து தாரதமியம் இருக்கலாம் அவ்வளவு ஆகவே இதனால உன்னை காப்பாற்றிக்கோ நீ மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையில் உழலாது உலகத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்ட உலகம் மனசில் துவைத்த புத்தியை உனக்கு அத்வைத புத்தி பலமா இருக்கணும்னா லௌகிக்க வைதிக விவகாரங்களை எல்லாம் முடிஞ்சா விட்டுடு இல்லாட்டி மினிமைஸ் பண்ணும் இல்லாட்டி மினிமைஸ் பண்ணும் அது உன் மெச்சூரிட்டியை பொறுத்து கிருஷ்ணரா என்ன சொல்றாருன்னா ராஜ்யத்தே ஆண்டுகிண்டு நாம ஞான நிஷ்டையில் இருக்கலாங்கிற கர்மனைவகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா அப்படி சொல்லி அவர் அதுக்கே ஓட்டு போடுறார் ஏன்னா அவர் ராஜரிஷி பரம்பரை ராஜா வந்து சன்னியாசம் வாங்கினா நாடு இப்படி இருக்கும் ராஜா சன்னியாசம் வாங்கிட்டான்னு கொஞ்சம் நல்ல ராஜா நரேந்திர மோடி திடீர்னு நான் இமயமலைக்கு போறேன்னு சொல்லிட்டான்னு தர்மமா அப்படி கேட்போம் அதனால்தான் சாஸ்திரத்தில் சன்னியாசம் பிராமணனுக்கு மட்டும் வச்சாங்க மற்றவங்க வைக்கல ஏன்னா பிராமணன் கர்மம் பண்ணாலும் சமூகத்துக்கு நல்லது பிராமணன் சந்யாசம் பண்ணாலும் சொசைட்டிக்கு நல்லது மத்தவங்க வந்து கர்மம் பண்ணினாத்தான் சொசைட்டிக்கு நல்லது கர்மத்தை குறைச்சிக்கலாம் ஞானத்தை அடையலாம் ஆனா சந்யாசம் பண்றதுக்கு மற்றவங்களுக்கு சாஸ்திரத்துல இப்ப நம்ம எல்லாம் நிறைய காம்ரமைஸ் பண்ணிருக்கோங்கிற விஷயம் வேற நம்ம எங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோங்கிறது தெரியணுமா இல்லையா வர்ண தர்மப்படி சாஸ்திரப்படி எதுக்குன்னா கத்திரியர்களுக்கோ வைசியர்களுக்கோ சூத்திரர்களுக்கோ சன்னியாசத்துல அதிகாரம் இல்லைன்னு விட்டாங்க பிராமண சந்யாசே அதிகாரா அதனாலதான் வார்த்தைகள்லாம் அடிக்கடி பிராமணன் பிராமணன் வர்றதுக்கு காரணம் அது நம்ம வந்து என்ன பரீட்சிய லோக்கான் கர்ம சித்தான் பிராமணோ நிர்வேதம் ஆயா அதெல்லாம் வேற விஷயம் ஆனா நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம் முடிஞ்சா டோட்டலா விட்டுடு முடியலை அப்படின்னா என்னன்னா குறைச்சி நின்று இந்த மாதிரி கேம்புக்காவது அட்டன் பண்ணு இல்லை முடியுமானா உன் வாழ்க்கையவே நீ அதுக்காக கொடுத்து சிரவண மரண நிதித்தியாசனத்துக்கு உன்ன அர்ப்பணம் பண்ணிக்கும் இதம் சர்வம் ஈஷா வாசியம் நேற்றுக்கு சொன்னதில் ஒரு குறிப்பு தரேன் எத்கிஞ்ச ஜெகத்யாம் நீங்க எல்லாரும் இந்த குருபுரானந்த சுவாமியோட புக்கு வச்சிருக்க கூடும் அது பார்த்தீங்கன்னா அதுல விளக்கங்கள்லாம் இருக்கும் எதற்கிஞ்ச ஜெகத்யாம்ங்கிறது நிறைய பேருக்கு என்னது தெரியலையேன்னு தோணும் ஜத்யாம்ச்ச ஜத்து இந்த உலகத்தில் இந்த யாதொரு அப்படின்னு போட்டு யாதொரு ஜகத் யாதொரு ஜகத்துன்னா என்ன அர்த்தம் நாமரூப பதார்த்தங்கள் நாம ரூப பதார்த்தாக நாமரூப பதார்த்தம்னால என்ன அர்த்தம் நாமன்னா பதம் ரூபம்னா அர்த்தம் பதார்த்தாக நாமரூப நாமரூப நாமரூபங்கிறதும் பதார்த்தம்ங்கிறதும் ஒரு பொருட்சொல் நாமரூபம் ஆனால் நாமரூப பதார்த்தி நாமரூபானி நாமணி நாமானி நாமரூபே சொல்லலாம் பதார்த்தேன்னு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் சரி ஆனால் ஜகத்துங்கிறது வந்து நாமரூபங்கள்னு போட்டு யாதொரு அதுக்கு என்ன அர்த்தம் ஆச்சாரியெல்லாம் வியாக்கியானக்காரலாம் சொல்கிறாங்கன்னா எல்லாம்கிறதே சில சமயம் ரிலேட்டிவ் ஆகிடும் ஆபேட்சிகம் ஆயிடும் சங்குச்சிதமாகிடும் ஆகையினால இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் போயாச்சாப்பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் வந்து எல்லாருங்கிறது ஒரு ஏரியாவை தான் குறிக்கும் எல்லாருங்கிறது எல்லாத்தையும் குறிச்சு விடாது ஆகையினால வந்து சங்குச்சிதமான சர்வம் இது அப்படி இல்லை சங்குச்சித அபாவ சர்வம் அர்த்தம் எல்லாம் இந்த உலகத்துல இருக்காதான் நேற்றுக்கே சொன்னேன் சொர்க்க லோகம் நரகலோகம் எந்த லோகமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி எல்லாமே அர்த்தம் நம்முடைய தேகமும் ஈஸ்வரம் தான் ஆக இந்த துவைத்தமெல்லாம் யாருன்னா அத்வைத்தம் தான் துவைத்தமெல்லாம் அத்வைத்தம் தான் அப்படின்னு புரிஞ்சதுக்கு பிறகு துவைத்தம் வேர்டுக்கு நகையெல்லாம் தங்கம் தான் நகையெல்லாம் தங்கம் தான் கடலெல்லாம் தண்ணீர் தான் அப்படி சொன்னோம்னு வச்சு கூட குடமெல்லாம் மண்ணு தான் அது மாதிரி இந்த ஜகத்தெல்லாம் ஈஸ்வரம் இந்த துவைத்தம் ஜகத்துனா துவைத்தம் ஜகத்தெல்லாம் ஈஸ்வரம் இந்த துவைத்தமெல்லாம் அத்வைத்தம் அப்படி சொல்லணும் காரியமெல்லாம் காரணம்தான் வியாவிறத்தம் எல்லாம் சொல்லாம் வியாபகம்தான்பகம் கிடையாது என்னன்னா காப்பாத்துக்கிறத சொல்லிட்டோம் இதுதான் முதல் மந்திரம் நேற்றுக்கு பார்த்தது இது வந்து இந்த வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்தால் நல்லது வாழ்க்கையோட பரம லட்சியம் இந்த ஞானம் தான் இந்த ஞானத்துக்குரிய வாழ்க்கை எதுன்னு கேட்டா விவிதிஷா சன்னியாசம் இந்த ஞானத்தை நான் இன்னொரு என்ன சொன்னேன் வித்வத் சன்னியாசம் சொன்னேன் காரணம் என்ன தேன தியக்தேனங்கிற வார்த்தையை வித்வத் சந்யாசம் அகத்துறவு அப்படின்லாம் சொன்னேன் அந்த வித்வத் சந்நியாசத்துக்கு சாதனம் என்ன மோட்சத்தோக்த்திசான வினியச விவ்சிய ஈஸ்வல் டூ ஜானம் சத்திய ஜன் விவ்சிய சத்தியம் ஜகன்மி பூர்ணமே சத்தம் அப்பூர்ணம் மித்த அதுவை சத்தியம் ஐத்த மி அந்த ஜானக்குமே தவிர விடுறது நம்மளை காப்பாற்று விடப்பட்டது எதுன்னா பொய்யை விட்டுட்டோம் விடப்பட்ட பொய் நம்மை பாதுகாக்கும் பொய்யை விடுவதால் பொய்யை விடுவதால் பாதுகாப்பை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லலாமே பொய்யை விடுவதால் பாதுகாப்பை பெறுவாயாக பொய்பொருளை சார்ந்திருப்பதிலிருந்து விடுபடுவதால் நீ பாதுகாப்பை பெறுவாயாக மெய்ப்பொருளை உணர்வதன் வாயிலாக பொய்ப்பொருளை சார்ந்திருப்பதிலிருந்து விடுபடுவதன் வாயிலாக நீ உன்னை பாதுகாப்புடையவனாக பாதுகாப்பு தேவை இல்லாதவனாக பாதுகாப்புக்கு அர்த்தமே அற்றதாக உணர்வாயாக சொல்லிட்டோம் அப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான மனிதனுக்கு புரிஞ்சுக்க முடியல சுவாமி இதுக்கெல்லாம் தெரியறது இதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் எத்தனையோ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் शतकोटी जन्म कोटी ஜன்மத்தை புணவிச்ச நூறுக்கோட்டி ஜன்மபுணியம் பண்லேந்த ஜந்தூனம் தும்ஸம் தோ வித வைதிமஸ் பரம் ஆமவிவேச்சனம் ஸ்வனுபவோனி முதோட்டிஜன்மத்தை புண்ணைர்வினா இந்த ஞானம் வரணும்னா என்ன பண்ணிருக்கணும் வேதாந்திரவணம் நிதித்தியாசனம் பண்ணணும் வேதாந்திரவணம் நிதித்தியாசனம் பண்ணணும்னா விவிதிஷா சந்நியாசம் பண்ணணும் விவிதிஷா சன்னியாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் கர்மா நிறைய பண்ணிருக்கணும் கர்மா தானே கர்மத்தை சந்யாசம் பண்ண முடியும் பணம் இருக்கிறவன் தானே தானம் பண்ண முடியும் உடம்பு இருக்கிறவன் தானே எக்ஸசைஸ் பண்ண முடியும் சாப்பிடற ஜீரண சக்தி இருக்கிறவனால்தானே சாப்பிட முடியும் அதே மாதிரி விதிஷா சந்நியாசம்னா என்ன அர்த்தம் கர்ம சந்நியாசம்னு அர்த்தம் வைதிக கர்ம சந்யாசா லௌகிகம் ஆல்சோ இன்க்ளூட் வைதிக கர்ம நம்ம சாஸ்திரப்படி லௌகிகம் வைதிகம்னு பிரிக்கவே முடியாது லௌகிக கர்மங்களெல்லாம் வேதத்தோட சம்மந்தப்பட்டு போச்சு சாதாரணமாக குளிக்கிறதுங்கிறது லௌகிக்க கர்மம் தான் லௌகிக கர்மம் தான் இந்த லௌகிக்க கர்மத்தையே சாஸ்திரம் என்ன பண்ணுறது சம்ஸ்காரம் பண்ணுறது அப்போ அது வைத்திக கர்மமாக மாறிடுறது ஸ்நானம் பண்ற போது மந்திரத்தை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணால் அந்த லௌகிக கர்மம் வைதிக கர்மமாக மாறிடுறது சாப்பிட்ற போது அந்த அன்னத்தை வந்து சம்ஸ்காரம் பண்ணி பிராணாகுத்தி எல்லாம் பண்ணி முறைப்படி சாப்பிட்டா அது சம்ஸ்கிருத அன்னமா மாறிடுறது அது வைதிக அன்னமா மாறிடுறது வைதிக போஜனமாக மாறிடுறது வைதிக பிக்ஷையா மாறிடுறது புரிஞ்சுங்க விவிதிஷா சந்யாசம் பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கணும் கர்மா நிறைய பண்ணிருக்கணும் என்னெல்லாம் கர்மா நிறைய பண்ணிருக்கணும் நித்திய நைமித்திய காமிய பிராயசித்த கர்மங்களை பண்ணிருக்கணும் கண்டிப்பா ஒரு நாளும் அதர்மாச்சரணம் கூடாது அசத்தியம் ஒரு இடத்துல சொல்லி இருக்கு இன்னொரு இடத்துல நான் தம் அப்படி சொல்லிருக்கு அப்புறம் வந்து தர்மஞ்சர தர்மத்தை கடற்படி சுவாத்தியான் மா நான் குழந்தை சின்ன வயசில் இருக்கிறதுலேருந்தே நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ என்னென்னா கடமை உன்னுடைய இதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் இப்போ சொல்லித்தராதுனால தான் நமக்கு புரிய மாட்டேங்குது கம்யூனிகேட் பண்ணுறதே கஷ்டம் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் புரிய வைக்க முடியலையேன்னா அவங்க படிக்கிற எஜுகேஷனே வேற இது எப்படி போய் உள்ளே சேருவது எந்த ஜென்மாவிலேயும் சேர்ந்தா அதிசயம் ஏதோ தாத்தா திரும்ப பிறந்துருக்காருன்னு அர்த்தம் எப்படி அதனாலதான் தெரிய மாட்டேங்கிறேன் அப்போ என்னன்னா என்னுடைய கடமையை நான் புரிஞ்சுக்கிட்டு கடமையெல்லாம் செய்யறேன் இப்போ விவிதிஷா சன்னியாசம் வாங்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ணிருக்கணும் தனோ சந்தியாவந்திரம் பண்ணிருக்கணும் சந்யாசம் பண்றதுக்கே தகுதி என்னதுன்னா நான் தனோ சந்தியாவந்திரம் பண்ணிருக்கோம் நான் குளிக்கிற கர்மா படுக்க போற வரைக்கும் நான் பண்ணியிருக்கிற கர்மாக்கள் எல்லாம் வைதிகமாக சம்ஸ்கிருதமா பண்புள்ளதான் நான் பண்ணிருக்கணும் காலையிலேருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் அப்பப்போ வீட்டில் எல்லா விசேஷங்கள்லாம் எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சக்தி இல்லாத போது அம்மா அப்பா எனக்காக பண்ணுறாங்க நான் பிறக்கிற போதே அம்மா அப்பா வந்து மந்திரத்தை சொல்லி அம்மா கிட்ட என்னை உண்டு பண்ணுறார் அப்புறம் நான் வளர்ற வரைக்கும் அப்பா எனக்காக ஜபம் தியானம் பண்ணுறார் கர்ப்பதீக்ஷேன்னு பேர் இருக்கு குழந்தை வந்து மனைவியினுடைய கருவில் வளர்கிற போது கணவன் தியானம் பண்ணுறான் அந்த குழந்தைக்காக எங்கேயா கேட்டிருக்கீங்களா இப்ப நேற்றுக்கு நான் சில நியூஸ் எல்லாம் கேட்டேன் இதெல்லாம் பிரார்த்தனு என்னன்னா இப்பெல்லாம் வந்து நினைக்கிறாங்களா கல்யாணம் விரும்பலை நினைக்கிறாங்களா எப்படி இருக்கு ஆகையினால என்ன பண்றாங்களா இந்த யாரு சுஷ்மிதா சென்னா அவ சொல்றாளாம் மிஸ் யூனிவர்ஸ் என யாரும் தெரியல இது ஒரு சுஷ்மிதா சென்னு சொன்னாங்க அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா ஆனா அவளுக்கு என்னன்னா குழந்தைய பெ வயிற்ல மாறடிக்க முடியாது ஒரு வாடகைக்கு ஒரு அம்மாவை பிடிச்சி அவகிட்ட யாரோட சமனியா வச்சு என் சமன் கூட வேண்டாம் யாரோட சமனா இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருக்கு அதெல்லாம் வச்சு அந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தை எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் இவனுக்கு மாத்திரம் இது வேணும் அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறது இவனுக்கு தேவையில்லை சிங்கிள் பேரண்ட்ங்கிறாங்க இந்த கல்ச்சருக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு இது ரொம்ப பெருசாக நம்ம நினைக்க வேண்டாம் பகவான்கிட்ட பிரின பண்ணுவோம் நம்ம பண்பாடு பாதுகாக்கப்படட்டும் துர்ஜனகா சஜ்ஜனோ பூயாத் சஜ்ஜனஹா சாந்தி மாப்பூயா சொல்லிட்டு தான் இருக்கும் நம்ம தப்பு ஒண்ணும் இல்லை ஆனால் உலகம் அப்படிலாம் அந்த பணம் பணம் பணம் என்னுடைய சுதந்திரத்தை நான் என்னுடைய உரிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் எதை வெறுக்கிறேனோ அதை நான் வெறுப்பேன் எதை நான் விரும்புகிறேனோ அதை நான் பண்ணுவேன் நான் மெச்சூரிட்டி அடையிறதுக்கு தயாராக இல்லை அடி வாங்கி வாழ்க்கையில் பக்குவப்பட நான் தயார் நான் விரும்புறது நடந்தே ஆகணும் நான் எதை வேண்டாங்கிறேன்னா அது நடக்கவே கூடா அப்படின்னா பகவான் அவனுக்கும் வச்சிருப்பார் எதாவது இப்படிப்பட்ட ஆளுக்கும் அடி கொடுப்பார் ஆனால் நம்ம கல்ச்சர் அப்படிலாம் நினைக்கவே மாட்டோம் அதனால என்ன விதிருஷா பண்ணணும்னு சொன்னா நிறைய கர்மா இதான் சொன்னேன் அப்பா வந்து கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிற போது ஜபம் பண்றார் கர்ப்பதீக்ஷேன்னு சொல்லி தினம் சஹசிராவர்த்தி காயத்ரி தனியா குழந்தைக்காக பண்றார் நான் நிறைய விஷயம் சொல்றதில்ல அப்பவும் விட்டுறேன் சஹசிராவர்த்தி தனியா பண்ணக்கூடிய சந்தியாவந்தத்தை விட்டுட்டு அதை விட்டுட்டுன்னா நினைத்தோம் அதை பண்ணிட்டு அதை தவிர தனியா உட்கார்ந்து குழந்தை நல்லபடியா விருத்தியா வரணுமே அந்த குழந்தை நல்லா வளரணுமே என் மனைவி நான் அந்த கர்ப்பாதானம் பண்ணியிருக்கேன் அந்த பீஜம் நன்னா வளரணும் அது க்ஷேமமாக இருக்கணும் அதுக்கு ஆயுசெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படி ப்ரே பண்ற எப்படி இருக்கும் பாருங்க அப்புறம் அதுக்கு சம்ஸ்காரங்களை மனசுலேயே பண்ணிட்டு இருக்காரு இதுதான் அதிருஷ்டம்னு பேர் இதே எப்படி ஒர்க் பண்ணணும்னு எப்படி சொல்றது நாங்கள்லாம் தான் அதுக்கு பிரமாணம் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா பிரவசி பண்றார் பும்சுவனம் பண்றார் என்னெல்லாமோ கர்மாக்கள் பண்றார் அப்புறம் நித்திய கர்மா நைமித்ய கர்மா காமிய கர்மா பிராய் சித்த கர்மா அடிக்கடி கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா ஜோசியத்தை இந்த பரிகாரத்தை பண்ணுவோம் சொல்லுவார் பிராயஷ்சித்த கர்மா பண்றார் காமிய கர்மாக்களை பண்றார் அதுக்கப்புறம் என்ன பண்றார் கிருஷ்ணர் கீதையில் ரொம்ப அழகா சன்னியாசத்தை சொல்லிருக்காரு பதினெட்டாம் அத்தியாயத்துல காமியா நாம் கர்ம நாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விது சர்வ கர்ம பல தியாகம் ராகு தியாகம் விசக்ஷனாக ரொம்ப அழகா சந்யாசத்தை பத்தி சொல்லும் பொழுது முதல் சன்னியாசம் எதுனாத்தர் எல்லாரும் அடிப்படையில சந்நியாசம் பண்ண வேண்டியது பாப்ப கர்மா நிஷித்த கர்ம சந்நியாசம் பண்ணணும் நிஷித்த கர்ம சந்நியாசம் பண்றதுங்கிறது என்னது நம்ம வந்து கர்ம காண்டத்துக்குள்ள என்டர் பண்றதே அதுதான் நிசித்த கொலை நிஷித்த கர்மங்களை மாம்சம் சாப்பிடாதே பிறன் மனைவியை விரும்பாதே நாகும் சமஸ்னியா நிரீயமுட்டேயா இதெல்லாம் வரிசைய திருவள்ளுவர் அழகா சொல்லி வச்சிருக்கார் கூட செய்யத்தக்கது செய்யத்தகாது செய்யத் செய்யத்தகாததை துரத்தல் துறத்தின் முதல் படி செய்யத்தகாததை துறப்பது துறவின் முதல் படி செய்யத்தகுந்ததிலும் சில அம்சங்களை விடுபடுது இரண்டாவது படி நம்முடைய பாவத்துக்கு பிராயஷ்சித்த கர்மங்களை பண்ணலாம் நாம் ஏதேனும் உலகத்தில் ஒரு பொருளை விரும்பி தன காமகா புத்திர அதை விரும்பி கர்மா பண்ணலாம் சர்விராயிரம் ஜபிக்க போறோம் ருத்ர ஜபமே எதுக்குன்னா சர்வ பிராயஷித்தார்த்தம் ருத்ரஜபே எல்லா வகையான பாபங்களும் போகணுங்கிறதுக்காக ருத்ர ஜபம் இப்படிதான் சாஸ்திரத்துல பழக்கமா இருக்கு ஆஹ் பிராயஷ்டித்த கர்மங்களையும் காமிய கர்மங்களையும் சன்னியாசம் பண்றதுங்கிறது சன்னியாசத்தினுடைய ரெண்டாவது படி மூன்றாவது படி என்ன நித்திய நை நித்திய நித்திய நைமித்திக கர்மத்தையும் விட்டுவிடுவது கர்ம சந்நியாசத்தின் இறுதிப்படி நித்திய நைமித்திக கர்மங்களையும் விட்டுவிடுறேன் நித்திய நைமித்திக கர்மங்களையும் சன்னியாசம் பண்ணிட்டு என்ன பண்றேன் ஆனா ஒண்ணு ஞாபகம் நித்திய நைமித்திக கர்மங்கள் கிரகஸ்தனுக்கு அதிகம் சன்னியாசி விவிதிஷா சந்நியாசிக்கு மினிமைஸ் பண்ணிடுவார் அவருக்கும் நைமித்திக கர்மம் உண்டு நித்திய கர்மம் இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த வாசனை இருக்கு இல்லையா கர்மா பண்ணிகிட்டே வந்திருக்காரு இல்லையா அந்த சம்ஸ்காரம் இருக்கும் மனசுலேயும் ஒரு லைட்டா இல்லை அதெல்லாம் பண்ணினாத்தான் தனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் சரியா பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அது அது ஒன்றும் அவனுக்கு மற்றவங்களுக்கு யாருக்கும் ஒன்று கெடுதல் கிடையாது அவரும் என்ன பண்ணுவார்னா அவருக்கு டீப்பா நிஷ்ட வர்ற வரைக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார் விவிதிஷா சன்னியாசிக்கு அனுஷ்டானங்கள் சிலது உண்டு அவருக்கும் விதி உண்டு அவருக்கும் ஜபங்கள்லாம் உண்டு ஓங்கார ஜபம் விஸ்வரூப தியானம் பஞ்சீகரண தியானம் இதெல்லாம் அவரும் பண்ணுவார் அதை பண்ணிட்டு சிரவண மரணம் பண்ணிட்டு இருப்பார் அந்த அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு ரொம்ப நேரம் அதுக்காக டைம் கொடுக்க மாட்டார் அதுக்கெல்லாம் ஒரு கிரமம் இருக்கு மினிமம் போச்சுன்னா அரை மணி நேரம் அது மாதிரி அவருக்கும் ஸ்நானங்கள் திரு மூணு வேளை ஸ்நானம் பண்றது இல்லாட்டி தேவைப்பட்ட போது ஸ்நானம் பண்ணிக்கிறது மூணு நேரமோ ரெண்டு நேரமோ ஒரு நேரமோ ஸ்நானம் பண்ணணும் ஆனா என்னன்னா மற்ற நேரம் போயிடுற எப்ப பார்த்தாலும் உபனிஷத்து புத்தத்தையே புரட்டின் இருக்கார் குரு கிளாஸ்க்கா போயிட்டு இருக்காரு எந்த சுவாமி எந்த சம்பிரதாய சம்பிரதாயம் தான் இருந்தோம் எல்லா சம்பிரதாயம் ஒரே சம்பிரதாயம் வைத்த சம்பிரதாயம் திடீர்னு விசேஷம் போனா நேரம் இதை திட்டி உட்காண்டிருப்பான் மாறி மாறி போகக்கூடாது அத்வைத சம்பிரதாய ஆச்சாரியன்ற படிக்க ஆரம்பித்து அதுபடியே படிச்சுன்னு போயின்னு இருக்கு அதனால நமக்கு விசிஷ்டாத்வைதத்திலையோ துவைத சித்தாந்தத்திலேயோ நமக்கு ஒன்றும் துவேஷம் கிடையாது அத்வைதிகளுக்கு துவேஷமே கிடையாது பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம்ன விருத்தியத்தை லோடபாதர் சொன்னார் மாண்டுவியக்காரிகளை பார்த்தோம் அவங்களுக்கு தான் ஒருத்தர் பிள்ளைத்தர் இது சத்தா அசத்தா சதசத்தா எந்த பண்ணின்னு உட்காண்ட்ருக்காங்க அதனால் நம்ம என்னன்னா நம்ம என்ன சொல்கிறோம் உன்னோட லெவல்ல இருந்தால் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் நீ இன்னும் என் லெவல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாத ஆனா நான் உன் லெவலையும் கிரிட்டிசைஸ் பண்ணல உனக்கும் வந்து அத்வைத ஜான சித்தி ரசித்து நான் பிரார்த்தனை பண்ணிட்டு நான் ஒண்ணும் உனக்கான நீ எனக்கா நீ ஏன் பிரார்த்தனை பண்றது என்ன கேட்கப்படாது உனக்கா நான் பிரார்த்தனை பண்றத பத்தி நீ கேட்கறது உனக்கு உரிமை கிடையாது உனக்கா நான் பிரார்த்தனை பண்ணக்கூடாது நீ மாத்திரம் இன்னொருத்த எனக்கா அவனு சொல்லுவான் நானும் உனக்கா பிரார்த்தனை பண்றேன் விசிஷ்டாத்வைதான பண்ணிக்கோ சந்தோஷமா சொல்றேன் உனக்கு நானும் நாமம் போட வேண்டிய நிறைமை வந்தா போட்டுக்கிறேன் இதுல என்ன இருக்கு ஹானஸ்டா இருக்கும் பாருங்க அழகா போயிட்டு இருந்தார் அதனால இவரும் என்ன பண்றாருன்னா அப்புறம் நாடாக நாளாக இவருக்கும் என்ன இருக்குன்னா மனசுல வந்து இந்த கர்மாக்களை விட வேதாந்தம் படிக்கிறதும் தியானம் பண்ணுறதும் சிரவணம் படிக்கிறது டீச் பண்ணுறது அதுவே அவருக்கு போதுமானது அப்புறம் டீச்சிங்கும் தேவையில்லை அப்புறம் நிதித்தியாசம் பண்ணிட்டே இருக்கலாம் நிஷ்டையிலே இருக்கலாம் அப்புறம் ஒரு நாளைக்கு என்னென்னா மகா நிர்வாணம் மகா சமாதி என்னென்ன போயிட்டார்னு அர்த்தம் இருந்தார் ஏதோ ஒருபடியாக கொஞ்ச நாள் நல்ல காரியம்லாம் பண்ணார் அப்புறம் வந்து போயிட்டார் போயிட்டார் இதெல்லாம் பண்ணணும் அதனால தான் அடுத்த மந்திரம் என்ன சொல்லுகிறது மந்திரத்தை படிச்சிட்டோம் இல்லையா நீ இந்த ஞானத்தை அடையணும்னு சொன்னா இதுதான் வழி சந்யாசம் ஆர்க்கம் ஒன்று இருக்கு உனக்கு ஸ்வாவமாக வந்து தர்மத்தை விடுறதுங்கிறது முடியாது அதனால் நீ என்ன பண்றதுன்னா உனக்கு வந்து மனசில் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ஈஸ்வரனாக பார்க்கணும் எல்லாமே நான் தான் வந்து என்ன என்ன யாரிடத்துலையும் நீ ராகத்வேஷமே இல்லாமல் இருக்கணும் ஏன்னா உலகமே ஈஸ்வரன்னா நான் யாரை விரும்புறது யாரை வெறுக்கிறது எல்லாமே கிடவுழுங்கிற போது நான் யாரை விரும்புறது யாரை வெறுக்கிறது என்னால் வெறுக்கப்படுவோன் யாரு ஈஸ்வரனா இல்லையா ஈஸ்வரன் அப்ப நான் வெறுக்கிற போது யாரை வெறுக்கிறேன் ஈஸ்வரனை வெறுக்கிறேனா அவனை வெறுக்கிறேனா என்னுடைய திருஷ்டியில் அவன் யாரு ஈஸ்வரன் ஈஸ்வரனை நான் எப்படி ஈஸ்வரனா யாரு சுத்த சைதன்யம் சொல்லப்போனா வெறுக்கப்படுறவன் யாரு நான் நான் தான் அவன் அவன்தான் நான் அது அவனுக்கு தெரியலையே நான் அவருக்கு தெரியாட்டை போயிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சால் எனக்கு நிம்மதி அதான் ஒரு கதை சொன்னான் ரொம்ப ஃபேமஸாக கதை சொன்னான் ஒரு டாக்டர் ஒருத்தன் நினச்சு திடீர்னு தன்னை கோழின்னு நினச்சி ஏதோ நினச்சுட்டான்னு வச்சுக்கோங்க கோழியோ சிங்கமோ எத்தையோ நினச்சிடான் கோழின்னு நினச்சு விட்டான் என்ன பண்ணிட்டான்னா எங்கே பார்த்தாலும் புழுவெல்லாம் பார்த்தா கொத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் அப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பான் கோழி நினைச்சுட்டு இது என்ன ஆச்சுன்னா இந்த கல்யாணம் கல்யாணம் பண்ணது ஆயிடுது வேற விஷயம் சும்மா இடையில சொல்லி வச்சு ஆனா இவன் கோழி நடிச்சுன்னு விட்டான் கோழி நடிச்சுருந்தவன் என்ன பண்ணா ரொம்ப இப்படி இருக்கிறவன இந்த அம்மா வந்து இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் என்ன கோழி நீ வந்து நீ கோழி இல்லை கோழி இல்லை நீ மனுஷன் பார் கண்ணாடியை பார் இப்படின்லாம் ரொம்ப நாள் சொன்னதுக்கு பிறகு இவன் வந்து சரி நான் கோழி இல்லை நான் மனுஷன்தான் நான் மனுஷந்தான் நான் மனுஷன்தான்னு சொல்லி ஒரு வழியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு இப்படி இப்படி இப்படி பண்ணுறதுலாம் போயிடுச்சு அதனால் நம்மளாக இமேஜின் பண்ணிக்கணும் உங்களுக்கு இமேஜின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ பண்ணிக்கணும் எனக்கு நிறைய பண்ண முடியும் நான் ரொம்ப சன்னியாசியாக இருக்கிறதுனால அசிங்கமாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்காது இதுவே கொஞ்சம் தான் பரவாய் ஒத்து என்ன எடுத்து பழையபடி என்ன எடுத்து வெளியில வந்தா வரமாட்டேங்கிற நாய கண்டா பயப்படுறான் நீ மனுஷன் சொல்லிட்டேடா அது எனக்கு தெரியும் நான் கோழி இல்லைன்னு நாய்க்கு தெரியுமா நான் கோழி இல்லை இப்படி இருக்கிற என்ன பண்றது எல்லாமே ஈஸ்வரனை நான் புரிஞ்சு நிட்டேன்னா நான் யாரைத் தேசிக்கிறது யார்கிட்ட ராகத்தை காட்டுறது நானே தான் எல்லாங்கிற போது நான் யாரை வெறுக்கிறது யாரை விரும்புறது அதெல்லாம் இல்லை சுவாமி இதெல்லாம் முடியலை அப்படின்னு சொன்ன சரி இதுக்கு பக்குவத்துக்காக நீ என்ன பண்ற நூறு வருஷம் சந்தோஷமா இரு ஏற்கனவே உனக்கு மனசில் அந்த ரொம்ப நாளைக்கு நான் வாழணும்னு நினச்சிதான் நீ நிறைய பிளான் பண்ணி ஒன்னொன்னு பார்த்து பார்த்து கட்டிடமெல்லாம் கட்டி வச்சுக்கிறேன் இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நடத்துறதுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் வாழ விரும்புவாயே ஆனால் அப்படின்னா நூறு வருஷம் வாழ விரும்புன்னு ஆர்டர் இல்லை விதி இல்லது அது வந்து அனுவாதம் பேரு சாஸ்திரத்துல சுவாவமாவே யாருக்கும் மனிதனுக்கு சாகனுங்கிற எண்ணம் கிடையாது ஒருத்த செத்து போறேங்கிற நேரத்தில் இருந்தா கூட என்ன ப்ராப்ளத்தினாலும் அவன் சாகணும்னு நினைக்கிறானோ நான் தற்கொலை பண்ணிட்டு சாக போறேன் அப்படிங்கிறான் எதுக்காக என்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போச்சு அதில் அவளும் சாக போறா நானும் சாக ரெண்டு பேரும் சாக போறோம் இப்போ போறது தயாரா செத்து போறது தயாரா இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா வாழறதுக்கு ஆசை வந்துருவோம் வராதா சரி பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துனோம் அப்படின்னு அப்போ நான் நாங்கள் வாழ்கிறோம் சாக போறேன்னு சொன்னேன் செத்து போக வேண்டியதான் நாங்க வாழ முடியலன்னா தான் சாகரோன்னு சொன்னோம் வாழ்றதா இருந்தா சாகனம் நாங்க விரும்பலையே வாழத்தான் ஆசைப்பட்டோம் நாங்கள் வாழ விரும்பினோம் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படித்தான் பச்சனை பேசுற அப்ப என்ன அர்த்தம் யாருக்கும் சாகணும்னு ஆசை கிடையாது பிரச்சனை வந்தா சாகணும்னு நினைச்சா கூட அந்த பிரச்சனையை கடைசி நேரத்தில் யாராவது ஒருத்தர் தீக்குறாருன்னு வச்சோம் ஒருத்தருக்கு ரொம்ப ரூபாய் கடன் ஆயிடுச்சு திரும்பின நினைக்கிற போது நீங்க கவலைப்படாதீங்க ஒரு ரூபாயெல்லாம் நான் கொடுக்கறேன் வாழும் ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம் பண்றேன் வாழத்தான் இருக்கும் ஆக மனிதனுக்கு இயற்கையாகவே சாக விருப்பம் இல்லை வாழத்தான் ஆசை யாருக்கும் இறக்க விருப்பம் இல்லை இயற்கையாக மரணம் வந்தா கூட பயமாத்தான் இருக்கு அதுக்காகத்தன மிருத்யுஞ்சயோமம் மகா மகா மிருத்யுஞ்சயோமம் நித்ய மிருத்யுஞ்சயோமம் இத்தனியும் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாம ரோகாநாசைய நாசைய ஆயுர்வர்தய வர்தய சகஜம் ஓம் சொல்லிக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அப்பமிருத்யுன்னு மிருத்யுன்னு மிருத்யுன்னு ஆயுர்வர்தா குஸ்வாஹா மிருத்யுன்னு முத்தியுண்ண சத்யாஜுர்வர்தகுஸ்வாக ஒரு பண்ணிகிட்டே இருக்காங்க ஹோமம் பண்ணிகிட்டே இருக்காங்க இதுலேருந்து என்ன அர்த்தம் வாழ்க்கை நம்ம நிறைய வாழணும்னு நினைக்கிறோம் வாழணும்னு நினைக்கிற போது அதுவும் வைதிகத்தில் வேத வாழ்க்கையில் நிறைய நாள் வாழ்ந்து என்ன பண்ணணும்னா தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அதில் ஒரு ஆனந்தம் நிறைய ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும் எல்லாம் துவைத்தந்தான் இதில் வந்து அத்வைதத்தை பற்றி பேசலை இந்த ரெண்டாவது மந்திரம் அத்வைதத்தை பற்றி பேசலை துவைத்தத்தை தான் பேசலை நமக்கு எல்லாருக்கும் இந்த அப்சிராக்ட் அத்வைதான இருந்தால் இன்னமும் மாதிரி ஆயிடுமோ இன்னவோ செத்து போய்ட்டு மாதிரி ஒரு ஃபீலிங் அதுதான் செத்தாரை போல் திரி நெஞ்சேன்னு ஆஹ் அவ்வளோவெல்லாம் நம்மளால முடியாது சுவாமி நீங்களே வச்சுங்க உங்க வேதாந்தத்தை நீங்களே வச்சு ஈஷாவாசை நம்ம போகும்போது உங்கள்ட்ட கொடுத்து நமஸ்காரம் போயிடும் இந்த புஸ்தகத்தை நீங்களே வச்சுங்க எங்க பாண்ட இருக்கான் அவன் என்னை பார்த்துப்பான் அக்கடை உண்டே பாண்டுரங்கடும் இக்கடை உண்ணாடு இக்கட உண்டே பாண்டரங்கடும் அக்கடை அங்க இருக்கிற பாண்டரங்கம் தான் இங்க இருக்காங்கிறான் இங்க இருக்கிற பாண்டு தான் அங்க இருக்கான்னா அப்புறம் என்னன்னா போத்தாமும் போத்தாமும் பண்டரிபுரமும் போத்தாமு எதுக்கடா இங்கவே இருக்கான்னு சொல்லிட்டேன் இத புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க போனாதான் புரியும் அங்க போனாதான்ப்பா இங்க இருக்காங்க அதே புரியும் அப்படின்னா அங்கிருக்கும் இறைவன் இங்கும் இருக்கிறார் அப்படின்னா அப்ப என்னதுக்கு அங்க போகணும்னா அங்க போனாத்தான் அங்கும் இங்கும் இருக்கிறாருங்கிறதே புரியும் அதனால அங்க போகணும் அங்கேயாவது போ ஆள விடுவது இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்றது பருவம் வாழ விரும்பு நல்லா சந்தோஷமா இர்காயுஷான் சௌக்கியமான் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ நான் வேதம் உனக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு உன்னை சரியான வழியில் வாழ வச்சு நீ நிம்மதியாக இருக்கணுங்கிறது எனக்கு ஆசை வேத அந்த ஆசை அதனால் நீ ஜாக்கிரதையாயிருந்த உலகம் வந்து சாதாரண உலகம் இல்லை சொல்கிறாங்களே அம்மா சொல்வாரு லோகம் சாதாரண லோகம் இல்லை எங்கே பார்த்தாலும் வஞ்சனை சூது கடவுள் எல்லாம் இருக்குது அதில் நம்ம மாட்டிக்கப்படாது நம்ம வந்தோமா காரியத்தை பார்த்தோமான்னு போயிடணும் ஏன்னா சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி வேதம் பேசுது எல்லாம் வேத வாக்கியம்தான் வந்தோமா உலகத்துக்கு வந்தோமா நல்ல காரியத்தை பண்ணோமா உய்வு அடைஞ்சோமா போகணுமான்னு பாக்கிறத விட்டு விட்டு வந்ததுலேயே மாட்டிக்க வந்த வரவை மறக்கக்கூடாது எதுக்கு வந்திருப்போன்னு தெரியுமா நிச்சயமா ஒரு நாளைக்கு இந்த சரீரத்தை பகவான் எடுத்து நிடுவார் அந்த சரீரத்திலேருந்து போறதுக்கு முன்னால இந்த சரீரத்திலேருந்து இந்த ஜீவன் பிரியறதுக்கு முன்னால எவ்வளவு நல்ல சத்கர்மாக்களை பண்ண முடியுமோ நாச்சற்று விக்குள் வாராமல் விக்குள் மேல் வாராமல் நல்வினை மேற் சென்று செய்யப்படும் ட்டு விக்கல் வரத்துக்கு முன்னால நீ போற வழிக்கு நிறைய புண்ணியத்தை விடாம சம்பாதி பேங்க்ல பணம் போடணும்னு பாத்துட்டே இருப்ப அது உடம்புக்கு நீ எதுக்காக பணத்தை போட்டு காப்பாத்தின் இருக்க இந்த வீடு வாசல் மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் இதெல்லாம் உடலுக்கா உயிருக்கா உடலுக்கு உடலும்பையே பார்த்துட்டு இருக்கிய உயிருக்கு நீ என்ன பண்ணினீவனுக்கு நீ என்ன பண்ற சொல்ல போனா ஜீவனுக்கு நீ பண்ணின அது உடம்புக்கும் கிடைக்கும் ஜீவனுக்கு பண்ணணும்னு நினைச்சு நீ கர்மாக்களை சத்கர்மாக்களை பண்ணினா அது அவாந்தர பலமா உடம்புக்கும் கிடைக்குமே இந்த பசுமாடி எதுக்கு இந்த ஜீவன் ஓற்றம் அடையிறதுக்கு சாதனம் வீடு எதுக்கு மனைவி எதுக்கு குழந்தைகள் எதுக்கு பணம் எதுக்கு அரசாங்கம் எதுக்கு மக்கள் நிம்மதியாக இருப்பதற்கு ஜீவர்கள் ஜீவர்கள் நிம்மதியாக இருக்கு இந்த ஜீவன்கிற வார்த்தையை புரியணும் இந்த ஜீவன்கிற வார்த்தை ஜீவனோட புரியல் உயிர் என்று சொல்லக்கூடிய சொல்லானது உயிரோட்டம் உள்ளதாக விளங்க வேண்டும் உயிருக்கு நீ என்ன பண்ண அதான் உபரிஷல்ல இந்த பாரு ஏ உயிரே உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரேன்னு கைவல்ல நவரேதான் சொல்லும் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே உடம்பை பார்த்து ஓதுவாரே மூஞ்சியை பார்த்து ஓதுவாரே இல்லை உள்ளுக்குள் இருக்கும் உயிரை பார்த்து ஓதுவாரே பண்றது இந்த சொல்றேன் உங்களுக்கு ஆசிரமத்திலே இருக்கணும் ஆசையா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் மாட்டேன் ஆமா சுவாமிஜி இப்படித்தான் விருப்பம் எங்களுக்கு எல்லாம் இடம் கொடுப்பீங்களா நான் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு அதனால்தான் சொல்ல முடியல எனக்கு ஆனால் வந்து இதை சொல்ல முடியும் எதை சொல்ல முடியும் வேதம் என்ன சொல்றதுன்னா நீ இந்த உடம்புக்குள்ள நூறு வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறது நியாயம்தான் உடம்புக்குள்ள அந்த வார்த்தை போடுறோம் ஏ உயிரே இந்த உயிராகிய நீ இந்த உடலுக்குள் நூறாண்டுகள் வாழ விரும்புவதை நான் வரவேற்கிறேன் ஆமோதிக்கிறேன் உன்னுடைய விருப்பம் நியாயமானதே அதை நான் மனமாறதை ஆமோதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் நீ உண்மையை உணர்ந்து வாழ வேண்டும் என்ன வாழ வேண்டும் இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது அனித்யம் அசுகம் லோகம் அனித்தியம் அசுகம் லோகம் நீ எந்த உடலில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த உடல் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்று அதுக்கு டேட் ஆஃப் பர்த் இருப்பதால் டேட் நிச்சயமாக திருஷ்டாந்தே இருந்து கொண்டு இந்த உலகத்திலே நுகருகின்றாயே அந்த இன்பங்கள் அந்த இன்பங்கள் துன்பமே ஆகும் அனித்யம் அசுகம் லோகம் எப்படி இருக்கு நீ எந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த உடலில் நூறாண்டுகள் நீ வாழ விரும்புவது நியாயம்தான் ஆனால் ஒரு உண்மையை புரிந்துகொள் என்ன உண்மை நீ எந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த உடல் நோய் நொடிகளுக்கு உட்பட்டது பருவங்களுக்கு உட்பட்டது மாறுதலுக்கு உட்பட்டது நிலையில்லாதது அது சாலிகமாக இருக்கும் பொழுதும் கூட அது முழுமையாக பயனை தரக்கூடிய சக்தி இல்லாதது ஆனால் நீ இந்த ஓட்டப்படக வச்சு இந்த ஓட்டப்படக வச்சு படகுங்கிறது ஒன்பது ஓட்டப்படகு இந்த படகு ஏதோ நல்லா இருக்கு அதனாலதான் இளமையில் கல் இல்லை இளமையில் கல் இளமையில் அதனால தான் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமே அடிக்கடி சொல்லுவேன் அதாவது யாவத்வஸ் சரீரமருஜம் யாவஜரா தூரத்தை யாவச்சேந்திரியப்பிரகத்தோயோ நாயுஷா ஆத்மஸ்யசி தாவதேவோ காரிய பிரயத்தனோ மகான் சந்தீப் பவனேது கூப்பனம் பிரியும்கீதரிசுன்னர் என்னன்னா வீடு நெருப்பு பத்தி எரிய போது எவனாவது கிணறு வெட்டினா எவ்வளவு புத்திசாலித்தன வீடு நெருப்புடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு அந்த நேரம் அணைக்கிறதுக்கு தண்ணிக்காய் கிணறு தோன்றான அது மாதிரி நீ கடைசி காலத்துல வந்து கேம் பரவாயில் என்ன சுவாமி உங்களுக்கு கிடைக்கலையா கொஞ்ச பேர் எல்லாம் இருக்காங்க நிறைய தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்காங்க நல்ல குழந்தை எல்லாம் வரப்போறது ஆகையினால எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா இந்த வெடு நறுப்பு பிடிச்சி அறிகிற போது எவனா கிணத்த வெட்டினான்னா எவ்வளவு புத்திசாலித்தனமோ அது மாதிரி இருக்கு வாழ்க்கையில மனிதன் வந்து கடைசி காலத்துல வந்து எல்லாத்தையும் இழக்கிற போது புண்ணியம் பண்றேங்க அப்படி சொல்றாரு அதனால யாபத்து மருஜம் நேற்றுக்கு பாருங்க இந்த உடம்புல மூக்கு ஒழித்து ரொம்ப இருமல் அதிகமாக இருந்தது முந்தானியத்துக்கு அதை விட மோசமாக இருந்தது எப்படிடா இது நடத்த போகிறேன்னு எனக்கே பிரமிப்பாக இருந்தது விடலை ஏதோ மாத்திரை மருந்து இருந்து என்ன பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ நின்னார் இன்றைக்கி ஸ்வஸ்தமாக நாளைக்கு என்ன கதையோ தெரியாது இப்போ உள்ளே கொஞ்சம் தகராறு இருக்குது அது வேறு விஷயம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக சரீரத்தை மறந்துட்டு பேச முடியாது யாவத்து ஸ்வஸ்தமிதம் சரீரம் மருஜம் எதுவரைக்கும் இந்த சரீரம் நன்றா ஸ்வஸ்தம்னா என்ன அர்த்தம் எனக்கு இடைஞ்சல் கொடுக்காம நான் இந்த சரீரத்துல ஃப்ரீயா இருக்கிறவன் இப்ப ட்ரெஸ் போட்டு இருக்கோம் ட்ரெஸ் என்ன உருத்தாம இருக்கணும் எங்கேயா இடத்துல உருத்திட்டு பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு அதே மாதிரி நான் ட்ரெஸ்லயே இருக்கேன்னு அர்த்தம் நான் ட்ரெஸ்ல இல்லாம நான் நானா இருக்கணும் அதே மாதிரி உடம்புல இல்லாம நான் நானா இருக்கணும் அதுக்கு தான் பேர் உடம்பையே நான் நினைச்சுட்டு இருந்தேன்னா பரஸ்தன்னு பேர் பரஸ்தன்னு பேர் தமிழ்ல கூட வந்து வேற பெண்களுக்கு சில பெண்களுக்கு பரத்தையர்கள் அர்த்தம் என்னது தன்னில் தான் இருத்தல் அர்த்தம் எதுவரைக்கும் நீ பாடியை வந்து பிராடியை வந்து நீ வந்து பாரமா நினைக்கலையோ யாவத்து செருப்பு நல்லா பொருந்தியாச்சுன்னா செருப்பு இருக்கிறதே நமக்கு ஃபீலிங் இருக்காது அதே மாதிரி உடம்பு நல்லா ஃபிட்டாக இருந்ததுன்னா பாடி இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது ஆ இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கேன் நான் இருக்கிற போது இது நல்லா நான் இரு நான் வந்து உடம்பை உணராமல் இருக்கின்ற காலத்திலேயே உடம்பை ஒரு சிரமமாக நினைக்காத காலத்திலேயே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பப்போ உடம்போட சேர்ந்துடுவோம்னு அர்த்தம் இருமல் வந்தால் உடம்புக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா உடம்போடு ஜாயிண்ட் ஆகிடுவேன் உடம்புல இருந்து என்ன பிரிச்சு நான் இருக்க மாட்டேன் இது நேச்சுரலாவே ஹெல்த் நல்லா இருந்தா தான் இருக்கும் இயற்கையாக ஒண்ணும் புகார்லாம் சொல்றது அப்புறம் மனசுல வேற இருக்கும் மனசுல இருக்கிற பிராப்ளத்தோடு சேர்ந்துலி கரெக்ட் பிசிக்கலி குட் பட் மென்டலி பேடுன்னா அதுவும் பரஸ்தகா மனசும் பாரமா யாவத் தான் சரீரம் அருஜம் யாவத் ஜரா முதுமை வெகு பின் வருவதற்கு முன்னமேயே இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் கிடைச்சது நாம பண்ண புண்ணியம் முதுமை எங்கேயோ இருக்கு இன்னும் டைம் இருக்கு அதனால இளமையிலேயே முன்னேறி உய்வடைஞ்சிடுன்னு அரிசம் எதுவரைக்கும் இந்த உடம்பு நன்றாக இருக்கிறதோ அது மருஜம்னு ஒரு வார்த்தை போட்டார் காணல் நீருக்கு ஒப்பான இந்த உடல் காணல் நீருக்கு ஒப்பான இந்த உடல் எது வரையிலும் நன்றாக இருக்கிறதோ முதுமை வெகு தொலைவில் இருக்கிறதோ யாவத்து ஜரா தூரத்தகா அது மாத்திரமில்லை கண்ணு புஸ்தகத்தை பார்க்கறதுக்கு கண்ணாடி இல்லாமயே படிக்க முடியிறதோ படிக்க முடியல கண்ணாடி போட்டால் தான் படிக்க முடியாது இப்ப கண்ணாடி போட்டும் கூட பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியிருக்கேன் நான் இருக்க கேஸ் எல்லாம் இருக்கேன் கண்ணே தெரியாமல் போயிடுத்துனா என்ன பண்றது யாரா படிக்க சொல்லி தான் கேட்கணும் யாவ சேந்திரிய சக்தி அப்பிரதிகோரு சில பேர் வந்து ஒருத்தர் இருக்கார் அங்க போய் ஸ்பீக்கர் கிட்ட உட்கார்ந்து இருக்க அப்படி இருந்து சரியா கேட்கல சரியா வைக்கலன்னு சொல்லுவார் ஏன்னா காது சரியா கேட்க மாட்டேங்கிறது ஸ்பீக்கர் பக்கத்தில் ஸ்பீக்கருக்குள்ளேயே காத விடணும் அப்பதான் ஏதோ ஒன்று ஓ ஆச்சற்றுவரா பாத்தீங்களா உட்கார்ந்துருக்கார் பாத்தீங்கன்னா தெரியும் யாவச் சேந்திரிய சக்தி அப்ரதிகோ யாவத் ஆயுசு போறதுக்கு முன்னாலேயே குறைஞ்சுக்கிட்டே வருது ஆயுசு குடிண்டே இருக்கு உபசாரத்துக்கு சொல்றது வர்த்தந்தி இல்ல கீந்தேதான் அது என்னன்னா வர்த்தந்தின்னா என்ன அர்த்தம்னா ஞானம் விரத்தி ஆயிடுத்து வயசாக அறிவு விரத்தி ஆயிடுத்து வைராக்கியம் பக்தி வித்தியாயிடுத்து வயசு உடம்புக்கு வயசு கூடின்னு போனாலும் உடம்பு தேஞ்சின்றிருந்தாலும் உள்ளத்தில் உறுதி வளர்கிறது உடம்பு தேய்தாலும் போட்டு அருள் விருந்து உடம்பு தேய்ந்தாலும் உள்ளத்தில் உறுதி வளர வேண்டும் உள்ளத்தில் உறுதி வளர வேண்டும் உள்ளத்தில் உறுதி வளர்வது சாத்தியம் உடல் வளர்ந்து கொண்டே இருப்பது சாத்தியம் யாவக்ஷயோ நாயுஷா ஆத்மஸ்ரேயே விதுஷா காரிய பிரயத்னோ மகான் நல்ல புத்தி உள்ளவன் என்ன பண்ணணும்னா தனக்கு எது நன்மை பயக்குமோ அதில் உடனே ஈடுபட வேண்டும் ஆத்மஸ்ரேயசி தாவதேவ காரிய பிரயத்னோ மகான் மகான் பிரயத்னஹா காரியா தன்னுடைய மேன்மைக்கு பெரும் சிறந்த மேலான முயற்சியை ஒருவன் மேற்கொள்ளத்தான் வேண்டும் சந்தீப்தே பவனே கட்டடமானது நன்றாக நெருப்பு பிடித்து எரியும் பொழுதுனா கிணறு தோன்றுகின்ற முயற்சியானது எத்தகையதோ அத்தகையதை போன்றது நாம் வந்து எல்லாம் எனது புலனை பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஒன்னும் புரியாத காலத்திலிருந்து ஈஷா வாசிய விதம் சர்வம் பக்கத்தில் ரெண்டு பேர் பார்க்கிறேன் உனக்கு புரியுதா நமக்கு ஒன்று பார்த்தா புரிஞ்ச மாதிரி இருக்கார் எழுதுறார் நானும் கவனிக்கிறேன் ராத்திரி எத்தனை பேர் இந்த ராத்திரி ஸ்மரணம் சொல்றாங்க நிறைய பேர் சொல்றது இல்லை ஏன்னா அது பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்கோம் அதை படிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை இதே இது இருந்தா பாத்தரப்போ மோட்சாது சொல்றது வாழும் உயிரே நூறாண்டுகள் இந்த உடலில் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னுடைய புண்ணியத்தின் பலனாக ஒருவேளை நூறாண்டுகள் உனக்கு கிடைக்கக்கூடும் கிடைத்தாலும் கூட நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் செய்யத்தக்க செயல்களை மாத்திரம் நன்றாக செய்ல் வாராமுல் நல்வினையை மேற்சென்று செய்வாயாக குருவன் நேவேக கருமாணி ஜிஜி லைனுக்கு இப்ப தெரியும் திருக்குறள் வேத மிக விளங்குகிறதா இல்லையான் நாச்செற்று விக்குள் மேல் வாராமன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும்ய சோம்பேறியா வாழாத அறிவோட வாழ் தாமசிகனா இருக்காது ராஜசிக ராஜசிகனா என்ன அர்த்தம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கான ராஜஸ் அது சத்துவ பிரதான ரஜஸ் உள்ளவனாக இரு தம பிரதான ரஜஸ் ரஜப் பிரதான ரஜஸ் சத்வ பிரதான ரஜஸ் நீ போனாலும் இது தமப்பிரதான பிறரை அழிக்கின்ற செல்பிஷ் ஆக்சன் சுயநலம் வடிகட்டின சுயநலம் வடிகட்டின சுயநலம் அடுத்தவன் இது தம பிரதான என் வேலை உண்டு நான் உண்டு நான் யாருக்கும் ஒன்றும் செய்யப்போறதில்லை என் வேலை உண்டு நான் எனக்காக பண்ணி பேம்பா அதெல்லாம் ஒன்றும் நான் உனக்காகலாம் பண்ண என்னால முடியாது எனக்கே தலைக்கு மேலே வேலை இருக்கு ஆனால் இன்னொருத்தரை கெடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் இன்னொருத்தருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் நான் பண்ணுறதுல ஏதாவது நல்லது நடந்தால் நடந்துட்டு போகிறது ஆகியனால நான் யாருக்கும் கெடுதல் செய்யணும்னு நினைக்கல ஆனால் அதே சமயம் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நான் நினைக்கல எனக்கு என் கா பாடே பெரிய பாடா இருக்க கால முறை ராத்திரி வரைக்கும் சோத்துக்கே நான் திருண்டாடி இருக்கேன் நான் என் வேலையை பண்ணிட்டு இருக்கேங்க புரியுது பாருங்க இது ரஜ பிரதான ரஜஸ் சத்வப்பிரதான ரஜஸ் என்னதுன்னா தர்மானுஷ்டானம் அதில் எனக்கு மாத்திரமா பிரயோஜனம் சமூகத்துக்கே பிரயோஜனம் காலையிலிருந்து என்ன பண்ணுறேன் ஸ்லோகா சமஸ்தா சுகிரோ பந்தோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் க்ஷமமாக என்ன நிந்திக்கிறவங்களும் க்ஷமமாக ஸோத்தண்ட அதுவிட என்ன விஷேஷம் நமதா ஈஷா வாசியோமே ஈஷா வாசியில் சச்சித் சுகம் பரமஹம் துரீயம் ஜா சுஷும்தலமும் நூத்தசாத்தர் மனசா வச்சமியம் வாசோ விபாந்த நிலிளாண என் நேதி நேதி அபோச்சு தம் தேவ தேவ மாஹு நமாமி தமசு முக்கியமாக நினைக்கிறேன் புருஷோத்தமாக்கியம் ஜகதசேஷ மசேஷ மூர்த்துமீபிரதிபாசிதம் இந்த வாக்கியத்தை தெரிஞ்சதுக்கு எங்கே நமக்கு புத்தி வரப்போகுது ஓம் பூர்நமூர் நிம் பூர்நாத் பூர்நில பூர்ணசிய பூர்நாப்பூர் நேவிஷிய ஓம் ஷாந்தா் ஷாந்த ஈஷ்வரோ குருராத் மூத்துபேதவிம்தே திணாமூர்த்த மூத்தம் வாழி எங்கள்மோனி அருள்வாத்தம் வாழி அன்பர்வாழி பராபரமே ம் ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி